அவனின் முகத்திலிருந்து அவன் பார்த்த ஒவ்வொரு தவறுகளும் அவனது கண் வழியே அல்லது தண்ணீரின் கடைசி சொட்டுடன் வெளியேறிவிடும் தன் கைகளை அவன் கழுவினால் அவன் கைகள் செய்த தவறுகள் அனைத்தும் அவனது கைகள் வழியாக தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் கடைசி சொட்டுடன் வெளியேறிவிடும் அவன் கால்களை கழுவினால் அவனது கால்கள் நடந்து செய்த தவறுகள் அனைத்தும் அவனது கால்கள் வழியாக கடைசி சொட்டுடன் வெளியேறிவிடும் இறுதியாக ஊழல் செய்ததன் மூலம் பாவங்களை விட்டும் பரிசுத்தமானவனாக வெளியேறுவான் என்று நபிசல்லு அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு